அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு உலகத் தமிழர்களின் உள்ளந்தோறும் வள்ளுவம் என்ற திட்டத்தின் வாயிலாக அறிவு நலம் மனநலம் சொல்நலம் உடல் நலம் செயல் நலம் உறவு நலம் பொருள் நலம் ஆகிய தலைப்புகளில் திருக்குறள் கருத்துக்களை முறைப்படுத்தி நாம் ஆராய்ந்து வருகிறோம் சொல்நலத்தின் கீழ் ஆகிய மூன்று அதிகாரங்களை நிறைவு செய்திருக்கிறோம் அடுத்து சொல்நலத்தின் கீழ் வாய்மை என்ற அதிகாரத்தில் உள்ள குரட்பாக்களை படித்து அதனுடைய பொருளை திருவள்ளுவரின் திருவருள் துணை கொண்டு கற்க தொடங்குகிறோம் இப்பொழுது வாய்மை என்றால் பேச்சின் தூய்மை வாய்மை இஸ் இக்குவல் உள்ளதை உள்ளவாறு உரைக்கும் பண்பு மனித உடலில் மட்டும்தான் உயிருக்கு சொற்கருவி கிடைத்திருக்கிறது அதாவது பேசுவதற்கான வாய்ப்பு கிடைத்திருக்கிறது சிலருக்கு அவ்வாய்ப்பு கிடைக்காததையும் நாம் அனுபவத்தில் காண்கிறோம் சொற்கள் நமது எண்ணங்களை காட்டும் கண்ணாடி யாகாவாராயினும் ராயினும் நாகாக்க. நூற்றி குறட்பா. ஏழாவது குரட்பா ஒன்றானும் தீச்சொல் பொருட்பயன் உண்டாயின் நன்றாதாகிவிடும் நூற்றி இருபத்தெட்டாவது குரட்பா தீயினால் சுட்ட பொன் நூற்றி இந்த மூன்று குரட்பாக்களும் அடக்கமடைமை அதிகாரத்தில் நம்மால் பார்க்கப்பட்டவை இல்லறவியலில் இனியவை கூறு புறங்கூறாதே பயனில சொல்லாதே என்று உபதேசம் செய்தார் இங்கு துறவரையலில் அதோடு பொய்கூறாதே என்று உபதேசிக்கிறார் அதிகார திருக்குறளில் முப்பதாவது அதிகாரம் துறவரையலில் கள்ளாமைக்கு அடுத்த அதிகாரம் அதிகார எப்படி இருக்கிறது என்றால் திருக்குறளில் முப்பதாவது அதிகாரமாகவும் துறவரையலில் கள்ளாமைக்கு அடுத்த அதிகாரமாகவும் இந்த வாய்மை அதிகாரம் அமைந்திருக்கிறது ஒழுக்கம் தவறுகின்றவன் பிறர் பொருளை கவருபவன் பொய் சொல்வது இயல்பு எனவே கூடா ஒழுக்கம் கள்ளாமை வரிசையில் இப்பண்பின் அவசியத்தை உணர்த்தியிருக்கிறார் வள்ளுவருந்தகை வாய்மையாளனே தன் உள்ளத்தை ஆள முடியும் வெல்ல முடியும் என்று உபனிஷதங்கள் உபதேசிக்கின்றன மெய்யுணர்வைப் பெற வாய்மை மிக மிக முக்கியம் வாய்மையை பின்பற்றாதவன் மெய்யுணர முடியாது இயலாது என்று வேதாந்த சாஸ்திரம் ஆழமாக நமக்கு வற்புறுத்தி உபதேசிக்கிறது நமது அரசு சின்னங்களில் பொறிக்கப்பட்டிருக்கும் வாய்மையே வெல்லும் சத்தியமேவ ஜெயத்தே என்ற சொற்றொடரையும் எண்ணி பார்ப்போமாக வாய்மையாளன் வாக்கு வீண் போகாது பயன் தரும் என்று பதஞ்சலி முனிவர் அவருடைய யோகசாஸ்திரத்திலே உபதேசித்திருக்கிறார் வாய்மைக்கு மேலான அறம் ஒன்றுமில்லை என அனைத்து தர்மசாஸ்திரங்களும் உபதேசித்துள்ளதை இவரும் இவ் அதிகாரத்தின் பத்தாவது குரலில் வழிமொழிகிறார் மனதிற்கும் செயலுக்கும் இடையில் வருவது சொல்லாகும் எண்ணங்களின் தன்மையையும் செயல்களின் தன்மையையும் அறிவதற்கு கருவியாக அமைவது சொற்களேயாம் எண்ணங்களும் செயல்களும் எல்லா உடல்களிலும் வாழும் உயிர்களுக்கு பொதுவானது மனித உடலில் வாழும் உயிருக்கு மட்டும் சொல் சிறப்பாக அமைந்திருக்கிறது அதாவது பேசுகின்ற சக்தி சிறப்பாக அமைந்திருக்கிறது உலகியலை சார்ந்துள்ள இல்லறத்தார் சில நேரங்களில் எண்ணங்களையும் செயல்களையும் பிறர் அறியாத வண்ணம் மறைக்க பொய்கூற நேரிடும் ஆனால் முற்றிலும் இறையியலிலேயே தோய்ந்திருக்க வேண்டிய துறவி அவ்வாறு வாழலாகாது என்பதை உணர்த்தவே துறவரையலில் வாய்மை பண்பு உபதேசிக்கப்படுகிறது மனந்தூய்மைக்கு உண்மை என்றும் செய்வினை தூய்மைக்கு மெய்மை என்றும் பெயர் சொற்பூய்மை வாய்மை எனப்படும் முதற் குர்பாவை படிக்கலாம் வாய்மை எனப்படுவது யாதெனின் யாதொன்றும் தீமை இல்லாத சொல்லல் வாய்மை என்று சிறப்பித்து சொல்லப்படுவது யாதென்றால் எந்த உயிர்க்கும் எந்த வகையாலும் தீமை பயவாத நற்சொற்களை தேர்ந்தெடுத்து சொல்வதுதான் எனப்படுவது என்பது ஒழுக்கங்களில் தலை சிறந்ததாக வைத்து எண்ணப்படுவது என்ற பொருளை உடையதாக இருக்கிறது இல்வாழ்வானபான் என்பது போல யாதொன்றும் என்பதற்கு எந்த சிறிய உயிர்க்கும் என்ற பொருளோடு எந்த சிறிய துன்பமும் நிகழாத என்ற பொருளையும் புரிந்து வேண்டும் இனிமேல் சொல்லில் தூய்மையை உணர்த்துவது வாய்மையாக இருப்பதால் கோபம் முதலியவற்றால் தனக்குத் தீமையும் வஞ்சனை முதலியவற்றால் பிறர்க்குத் தீமையும் நிகழாத சொற்களை தேர்ந்தெடுத்து தூய மனத்தோடு இன்சுலனாய் பேசுக என்பதனைத்தான் தீமையில்லாத சொல்லல் என்று கூறினார் இங்கே இதனை இனியவை கூறல் என்ற அதிகாரத்தில் செம்பொருள் கண்டார் வாய்சொல் என்பதன் மூலம் விளக்கிப் புரிந்து துன்புறுத்தாத வாய்மையும் இனிமையும் நலனம் கூடியதுமான சொற்கள் மற்றும் வேதம் ஓதுதல் இவை வாக்குமயமான தவம் என்று சொல்லப்படுகிறது என்று ஸ்ரீமத் பகவத்கீதை பதினேழாவது அத்தியாயம் பதினைந்தாவது ஸ்லோகம் உபதேசிக்கிறது உண்மை பேசு அதிலும் பிரியமாகப் பேசு அதிலும் தர்மத்தை ஒட்டிப் பேசு சத்தியமும் துன்புறுத்தலாம் அதனால் பிரியமான சத்தியத்தை பேசு என்று விதுர நீதி நாலாவது அத்தியாயம் இருநூற்றி எழுபத்தி நாலாவது ஸ்லோகம் உபதேசிக்கிறது இனி பதவுரை பார்ப்போம் வாய்மை அதாவது பேச்சு தூய்மை எனப்படுவது என்று உயர்ந்ததாக கருதப்படுவது யாது எத்தகைய தன்மை இலக்கணமுடையது எனின் என்று ஆராய்ந்தோமேயானால் அது யாதொன்றும் யாருக்கும் சிறிதளவும் தீமை கெடுதல் துன்பம் இல்லாத இல்லாத தராத சொலல் சொற்களை கூறுவதாகும் வாய்மை எனப்படும் பேச்சு தூய்மை பேச்சு தூய்மை என்று உயர்ந்ததாக கருதப்படுவது எத்தகைய தன்மை இலக்கணம் உடையது என்று ஆராய்ந்தோமே ஆனால் அது யாருக்கும் சிறிதளவும் கெடுதல் துன்பம் இல்லாத தராத சொற்களை கூறுவதுதான் இதுவே வாய்மை எனப்படும் வாய்மை யாதொன்றும் தீமை இல்லாத சொலல் அனைவருக்கும் மனமார்ந்த நல்வாழ்த்துக்கள் வாழ்க வள்ளுவம் வளர்க மனிதநேயம்